வணக்கம் நச்சினையின் செய்திச்சேவை மேகாசி மாதம் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் உடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழகச் செய்திகள் மதுக்கூர் பகுதியில் உள்ள கடைகளில் முப்பது கிலோ பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் உள்ள இருபத்தி ஐந்து விழுக்காடு இடங்களை ஆன்லைன் மூலம் நிரப்ப தமிழக பள்ளிக் கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உதகையில் தொடங்கிய மலர் கண்காட்சியை முதல் நாளில் இருபத்தி சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனா் தமிழகத்தில் முறையாக பதிவு செய்யப்படாத மருத்துவமனைகள் கிளினிக்குகள் உள்ளிட்டவற்றை மூடும் சுகாதாரத்துறை இறங்கியுள்ளது ராசிபுரம் பகுதியில் நடந்த குழந்தை விற்பனை வழக்கு விசாரணையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் இருநூற்று குழந்தைகள் வரை விற்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் அதிர்ச்சியாக வெளியாகியுள்ளது வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி விண்ணில் ஏவப்படவுள்ள பி எஸ் எல் ராக்கெட் ஏவுதலை பொதுமக்கள் நேரில் பார்ப்பதற்கான முன்பதிவை இஸ்ரோ தொடங்கியுள்ளது இதை பார்ப்பதற்கு ஆயிரம் பேர் வரை அனுமதிக்கப்படவுள்ளனர் தமிழகத்தில் மூன்று நாட்களுக்கு அனல் காற்று வீசும் என வானிலை ஆய்வு வெளியிட்டுள்ளது இந்திய செய்திகள் தேர்தல் ஆணையர் அசோக் லவாசாவின் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையை மோடி அரசு அழிக்கின்றது என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது முன்னாள் பீகார் முதல்வர் ராப்ரி தேவியின் பாட்னா வீட்டில் காவல் பணியில் அமர்த்தப்பட்ட சி ஆர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் இந்திராகாந்தியை போல் நானும் பாதுகாப்பு அதிகாரிகளால் படுகொலை செய்யப்படலாம் என்று தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் காஷ்மீரின் இரு மாவட்டங்களில் நான்கு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் ஒடிசா மாநிலத்தை பானி புயல் கடந்த மூன்றாம் தேதி தாக்கியது புயல் கனமழையால் பெரும்பாலான மக்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் அவர்களுடைய வாழ்விடங்கள் அதிகமாக சேதமடைந்துள்ளது கேதார்நாத் கோவிலில் பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தது சையாக எப்பியுள்ளது இஸ்ரோவின் யுபிகா திட்டத்தின் மூலம் ஒரு மாநிலத்திற்கு மூன்று பேர் வீதம் நூற்று எட்டு இஸ்ரோ தேர்வு செய்து அவர்களுக்கு இரண்டு வார காலம் பயிற்சி அளிக்கப்படுவதாக சிவன் தெரிவித்துள்ளார் திருப்பதி கோவிலில் ஒரே நாளில் ரூபாய் நான்கு கோடி உண்டியல் வசூலாகியுள்ளது பருவமழை பொய்த்ததால் கர்நாடக மாநிலம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை தடுக்க செயற்கை மழை உண்டாக்குவது என முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அயல்நாட்டுச் சீனாவில் பாரம்பரிய டிராகன் படகு திருவிழாவையொட்டி படகு போட்டிகள் கோலாகலமாக நடைபெற்றன ஆஸ்திரேலியாவில் பொதுத் தேர்தல் முடிவடைந்த நிலையில் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன ஆசிய நாடுகளில் முதல் முறையாக ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்வதற்கு தைவான் அரசு அனுமதி வழங்கியுள்ளது வங்கதேசத்தில் அகதிகளாக முகாம்களில் தஞ்சமடைந்துள்ள மியான்மரைச் சேர்ந்த ரோஹிங்கிய முஸ்லீம்கள் எண்பத்தி பேரின் ஆபத்தான மலேசிய படகு பயணம் வழியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது கோயிங் நிறுவனத்தின் ரகவிமானங்களொ் புதுப்பிப்பு பணிகள் அனைத்தும் நிறைவடைந்துவிட்டதாக அந்நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமை முறையில் மாற்றம் செய்ய தீர்மானித்துள்ள அதிபர் டிரம்ப் தகுதி திறமை அடிப்படையில் ஐம்பத்தி ஏழு சதவிகித வெளிநாட்டினருக்கு வாய்ப்பளிக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் நாட்டின் பதினேழாவது லோக்சபா தேர்தல் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்திய பங்குச்சந்தைகளும் அதிக ஏற்றத்துடன் முடிந்ததுள்ளது அமெரிக்காவுடன் வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த சீனாவிற்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை என தெரிவதாக அந்நாட்டின் ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய ஆயில் நிறுவனம் கடந்த ஜனவரி மார்ச் காலாண்டில் ரூபாய் ஆறாயிரத்து தொன்னூற்று ஒன்பது கோடியை நிகரலாபமாக கடந்த வருடம் வெள்ளத்தில் முடங்கி போன மீட்டெடுக்க மசாலா பத்திரங்கள் விற்பனை மூலம் நிதி திரட்ட கேரள முதல்வர் பினராய் விஜயன் முடிவு செய்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் இந்திய அணி இந்த மாதம் 22 இரண்டாம் தேதி இங்கிலாந்துக்கு பயணிக்கிறது தற்போது கேதர் ஜா காயம் குணமடைந்துள்ளதால் இருபத்தி இரண்டாம் தேதி கிளம்பும் இந்திய அணியுடன் ஜாதவும் புறப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தில் வரும் முப்பதாம் தேதி தொடங்கும் உலகக்கோப்பை போட்டியில் புதிய சாதனையை நிகழ்த்துவதற்கு இந்திய அணியின் விக்கெட் தோனிக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன இம்மாதம் முப்பதாம் தேதி தொடங்கி ஜூலை பதினான்காம் தேதி வரை நடக்கவிருக்கும் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிகளில் மொத்தம் பத்து மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசுத் தொகையாக வழங்கப்படவுள்ளது பிரபல மல்யுத்த வீராங்கனை அஸ்லே மசாரோ திடீரென்று மரணமடைந்தது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது திரைச் செய்திகள் வளர்ந்த ரஞ்சித் ஜோசப் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் படம் சினம்கோல் இதற்கு யூ சான்றிதழ் கிடைத்துள்ளது விஜய் சேதுபதி தயாரிக்கும் படத்திற்கு சென்னை பழனி மார்ஸ் என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் நச்சினையின் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்